வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி ஐம்பத்தி நான்காவது செய்தி சேவை ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் புதன் புதன்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழகச் செய்திகள் ஐ ஏ எஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது முதல்வர் தனிப்பிரிவு சிறப்பு அதிகாரியாக பாஸ்கர பாண்டியன் தொழில் முனைவோர் வளர்ச்சி மைய இயக்குநராக இறையன்பு ஐஏஎஸ் ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவராக ஜெயந்தி ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அண்ணாசாலை முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்றதால் மூன்று மணி போக்குவரத்து மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது ஸ்டெர்லைட் ஆலை தொடர்ந்து இயங்க தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதி மறுத்துள்ளது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக வெளியான செய்தி வதந்தி என்றும் மின்கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்றும் தமிழக மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது தமிழக பல்கலைக்கழகங்களை மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முயற்சித்தால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் வெடிக்கும் என திமுக செயல் தலைவர் மு ஸ்டாலின் எச்சரித்துள்ளாா் பணிபுரியம் பெண்களுக்கான அம்மா இருசக்கர வாகன திட்டத்தின்கீழ் இரண்டாம் கட்டமாக மானியம் வழங்குவதற்கான பயனாளிகள் பட்டியலை இறுதி செய்யும் பணிகளை சென்னை மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது மாணவர் சேர்க்கை மிகவும் குறைந்துவிட்டதால் தமிழகத்தில் தனியார் பொறியியல் கல்லூரிகள் மூடப்படுகின்றன இதனால் வரும் கல்வியாண்டு கலந்தாய்வில் பி ஏ படிப்புகளில் நான்காயிரத்தி இடங்கள் குறையும் நிலை ஏற்பட்டுள்ளது மேக் இந்தியா திட்டத்தின் கீழ் பனிரெண்டாயிரம் குதிரை திறன் கொண்ட அதிவேக ரயில் எஞ்சினை பிரதமர் மோடி கொடியசைத்து சோதனை ஓட்டத்திற்கு துவக்கி வைத்துள்ளார் வருமான வரி விதிகளில் மாற்றம் கொண்டு வந்துள்ள மத்திய அரசு திருநங்கைகள் பான் கார்டுக்கு விண்ணப்பிக்கும் பொழுது அவர்கள் தங்கள் பாலினத்தை குறிக்க தனிப்பிரிவு வழங்கப்பட்டுள்ளது இந்த நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு நிதியாண்டில் ரூபாய் ஆயிரத்தி கோடி வருமானம் ஈற்றி நாட்டிலேயே மிகப்பெரிய பணக்கார கட்சியாக பாஜக வளம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது ராஜஸ்தான் மாநிலத்தில் ஆழ்வார் நகர அரசு பள்ளிகளில் மாணவர்களை கவரும் வகையில் வகுப்பறைகளை ரயில் எஞ்சின் ரயில் பெட்டிகள் போன்று மாற்றி வண்ணம் பூசப்பட்டுள்ளதால் மாணவர்கள் ஆர்வத்துடன் பள்ளி செல்கின்றனர் காவிரி நீர் பங்கீடு தொடர்பாக மேலாண்மை வாரியம் என்ற பெயரில் ஒன்றுமில்லை செயல்பாடுதான் முக்கியம் என மத்திய நீர்வளத்துறை செயலாளர் யு சிங் கூறியுள்ளார் ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டுள்ளது ஜப்பானைச் சேர்ந்த மசாஜு நுணாகா என்ற உலகின் வயது முதிர்ந்த மனிதராக கின்னஸ் அறிவித்துள்ளது தென்னமெரிக்க கண்டத்தில் பசிபிக் பெருங்கடல் பகுதியில் அமைந்துள்ள சிலி நாட்டின் மத்திய பகுதியில் ஆறு புள்ளி இரண்டு அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது பிஜி தீவை மீண்டும் ஒரு சக்தி புயல் தாக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது மிகப்பெரிய டைனோசர்களின் எலும்பு பாரிஸில் இந்த வாரம் ஏலத்துக்கு வரவுள்ளது எங்களது பொறுப்புகளை நிறைவேற்றுவது தொடர்பாக அகன்ற தொலைநோக்கு பார்வையை செலுத்தாமல் போனது மிகப்பெரிய தவறு இதற்காக வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ஃபேஸ்புக் சிஇஓ மார்க் ஜுகர்பெக் வாக்குமூலம் அளித்துள்ளார் வணிகச் செய்திகள் ஐசிஐசிஐ வங்கியின் தலைமை செயல் அதிகாரியான சாந்தா கோச்சாரை பதவி விலகுமாறு இயக்குநர் குழுவின் ஒரு பிரிவினர் வலியுறுத்தியதாக தெரியவந்துள்ளது உள்ளூர் சட்டங்கள் மற்றும் இருதரப்புக்கிடையேயான ஒப்பந்தங்கள் படி இந்திய வைர வியாபாரி நிரவ் மோடியை கைது செய்ய ஹாங்காங் உதவும் என சீனா தெரிவித்துள்ளது சீனாவின் ஸ்மார்ட் போன் உற்பத்தி நிறுவனமான ஜியோமி இந்தியாவில் மூன்று ஆலைகளை அமைக்கப்போவதாக அறிவித்துள்ளது பஞ்சாப் நேஷனல் வங்கி மோசடி தொகை இந்திய வங்கி அமைப்பின் மூன்று நாள் வட்டிக்கு மட்டுமே சமமானது என மும்பை பங்குச்சந்தையின் தலைமை செயல் அதிகாரி ஆஷிஷ் சௌகான் தெரிவித்துள்ளார் காமன்வெத் போட்டியில் இருபத்தைந்து மீட்டர் தூர துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியாவின் ஹீனா சித்து தங்கப்பதக்கம் வென்றார் இது இந்தியாவிற்கு கிடைத்த பதினோராவது தங்கமாகும் மும்பை இண்டியன்ஸ் அணியில் இடம்பெற்றிருந்த ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் பேட் கம்மின்ஸ் முதுகுவெளி காரணமாக ஐ பி எல் தொடரிலிருந்து விலகியுள்ளார் இந்தியாவில் நடைபெற இருந்த இரண்டாயிரத்தி ஆசிய கிரிக்கெட் கோப்பை விளையாட்டுப் போட்டி ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது காமன்வெல்த் பாரா பளுதோக்கம் போட்டியில் இந்தியாவின் சச்சின் சவுத்ரி வெண்கலப்பதக்கம் என்றார் திரைச்செய்திகள் விஜய் ஆண்டனி நடித்துள்ள காலி பணத்தை வெளியிட தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது புரியாத புதிர் படத்தை ரஞ்சித் ஜெயக்கோடியின் அடுத்த படத்தில் கதாநாயகனாக ஹரிஷ் கல்யாண் நடிக்கவிருக்கிறார் பாகுபலி டூ திரைப்படம் ஜப்பானில் நூறு நாட்களையும் கடந்து அங்குள்ள திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது இது ரஜினியின் முத்து பட சாதனையை முறியடித்துள்ளது கமலக்கண்ணன் இயக்கும் புதிய படத்தில் சிபிராஜ் ஹீரோவாக நடிக்கிறார் ட்ரீம் வாரியார் பிக்சர் சார்பில் எஸ் ஆர் பிரபு இந்த படத்தை தயாரிக்கிறார் இத்துடன் நட்சனையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் பல சுவையான தகவல்களை செவிமடுக்க இணைந்திருங்கள் நற்றினையுடன் நன்றி வணக்கம்